பிறகு அல்லாஹ் மிக பெரியவன் கைபர் வீழ்ந்தது ஒரு கூட்டத்தினரின் மீது நாம் தாக்குதல் தொடுத்தால் அவர்களின் முடிவு கெட்டதாக அமையும் என்று கூறினார்கள் கைபர் வாசிகள் வீதிகளில் ஓடிக்கொண்டே முஹம்மதும் அவரது படையினரும் வந்துவிட்டனர் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எதிரிகள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் போரில் ஈடுபட்டவர்களை குண்டார்கள் சிறுவர்களை கைதிகளாக பிடித்தார்கள் கைதியாக பிடிக்கப்பட்ட சஃ அல்லாஹு அவர்கள் திஹியால் கல்விக்கு கிடைத்தார்கள் பிறகு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்தார்கள் அவரை விடுதலை செய்ததையே மகராக ஆக்கி அவரை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனம் முடித்துக் கொண்டனர் கூறுகையில் அவரிடம் அபு முகமதே நபி என்ன மகர் கொடுத்தார்கள் என்பதை அனஸ்வதி அவர்களிடம் நீங்கள் கேட்டீர்களா என்று அப்துல் அசீஸ் கேட்டபோது அவரது விடுதலையிலேயே மகராக ஆக்கியதாக கூறிவிட்டு புன்முருவல் பூத்தார்கள் இந்த தகவலை ஹம்மாத் அறிவிக்கின்றார்